واق, सच्छी सच्छी कारिने, कारिने, नमो वेदांत वेद्याय गुरवे बुद्धि வேதாந்திசாட்சிணே கிருஷ்ணாயலோம் வேதாப்ஜாஸ் வந்தே முனி சகசிரமூர் புருஷோத்தமசிரே நோ சநவனம் நருஜியத்தை சுகோஷு சுனோரோஜித்திரோத வீராருண சுவிரகூ சு மனோரோஜித்தோத வீராவிதாரணவியாபம் விரும் அகதேவிர अभयं ददाम्ये इति श्री தவஸ்மீதிச்சே அபயூ தே தமீராமா விரம் அய் சுத்திரங்குடேவர் விரதம்னா என்னன்னா நான் விடாமல் அதை அனுஷ்டிப்பேன்னு அர்த்தம் அதுக்கு பேரது தமிழில் பேர் காப்பது விரதம் அப்படிம்பாங்க காப்பது விரதம் அதாவது ஒரு ஒரு வௌவுன்னு சொல்கிறோம் இங்கிலீஷில் அதுக்கு பேர் வௌவுன்னு பேர் எப்போ பார்த்தாலும் இதையே நினச்சின்னு இருக்கக்கூடாது இப்போ ஊர் முழுக்க இதே விஷயம் அதுக்கு ஒரு ரூபத்தை வேறு போட்டுட்டான் இந்த வைரஸுக்கு அந்த ரூபத்தையும் போட்டு அந்த பேரை தான் எல்லாம் உலகம் முழுக்க தியானம் பண்ணிகிட்டு இருக்க அதையே எத்தனை நேரம் தான் நினைக்கிறது முதல்ல அதை விட்டுடணும் அதாவது இதுக்கு பதிலாக பகவானை தியானம் பண்ணால அனைத்து கோடி புண்ணியம் உண்டு இது எல்லாரும் நல்லா இருக்கட்டும்னு நினைக்கணும் அவ்வளோதான் ஆக சோபனம் விரதம் அஸ்ய இவருடைய விரதம் இருக்கே நல்ல விரதம் சில பேர் வந்து தப்பானதை எப்படியும் அவனை அழிச்சே தேர்றதுங்கிறான் ஒருத்தன் சொல்கிறான் ஐம்பது கோடி பேர் சாகிறதான் எனக்கு லட்சியங்கிறான் இப்படிலாம் இருக்கேன் அது என்ன அசோகனம் விரதம் அசுபம் விரதம் லோகமெல்லாம் கஷேமமாக இருக்கணுங்கிறதான் எனக்கு லட்சியம் அதுக்காக நான் என்னெல்லாம் பூஜை உண்டோ ஜப்பம் பண்ணணுமோ எல்லாத்தையும் நான் பண்ணுவேன் அப்படின்னா அது நல்ல விரதம் இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் ஒரு விரதம் பகவானே என்ன தனியாக வேறு இருக்கும்படி பண்ணியிருக்கார் ஏகாந்த விரதம் இது ஆகையினால் நான் வந்து இதில் வந்து ஆகாரத்திலையோ பேச்சுலேயோ பகவான் நாமாவிலையோ ஒரு நான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப நல்லது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை நான் ஒரு பாசிட்டிவாக எடுத்துப்பேன் நான் இதில் நான் ஒரு விரதம் எடுத்துக்கப் போகிறேன் இருபத்தி ஒரு சாதாரணமாக இந்த கேதார கௌரி விரதத்துக்கெல்லாம் இருபத்தோரு நாள் தான் இருபத்தோரு நாள் இந்த தேபா தீபாவளி சமயத்தில் வரும் அது இருபத்தோரு நாள் விரதம் அது ஆக மாதிரி எடுத்துக்க வேண்டிதான் எதை சொன்னாலும் நம்மள்கிட்ட சாஸ்திரத்தில் இருக்குது அப்படி எடுத்துக்க வேண்டிதான் அதுக்கு ஆச்சாரியால் ரொம்ப அழகாக வால்மீகி ராமாயணத்தில் வந்து கோட் பண்ணுறார் அதாவது எல்லாரும் இந்த வால்மீகி ராமாயணத்தை வைஷ்ணவால்லாம் சரணாகதி தத்துவத்தை உபதேசிக்கிறதுன்னு சொல்லுவாங்க குகன் குகன் சரணாகதி பண்ணினா குகன் சுக்ரீவன் சரணாகதி இப்படி ரிஷிகளெல்லாம் வந்து ராமனை சார்ந்துருந்தான் விபீஷன் சரணாகதி பண்ணினா இந்த சரணாகதியை பற்றி மாத்திரம் எல்லாம் சொல்லுவாங்க ஏன்னா ராமர் விரதம் எடுத்துகிட்டு இருக்காராம் சொல்கிறார் மம விரதம்ங்கிறர் என்னது நான் சக்குருதேவ பிரபன்னாய ஒரு தடவை என்னை நமஸ்காரம் பண்ணிவிட்டான் சரணாகதி பண்ணிவிட்டான் தவ அஸ்மி தீச்ச யாச்சித்தே நான் உன்னுடைய தவ அஸ்மி உன்னுடையவனாக நான் இருக்கிறேன் என்று யார் கேட்டுக்கொள்கிறானோ சர்வபூதேபியா அபயம் எல்லாருக்கும் சர்வபூத்தேபியா சன்னியாசிக்கு இதான் எல்லா சர்வபூத்தேபியாக அபயம் ததாமி எல்லாருக்கும் நான் பயத்தை போக்குறவனாக நான் இருக்கிறேன் ஏதது மம விரதம் அப்படின்னு ராமர் ராமாயணத்தில் சொல்கிற ஆக விபீஷன் சரணாகிதி பண்ணுற போது இது ஏதோ ஒரு கான்டெக்டில் இருக்குது அப்படி எல்லோரும் கேட்குறா என்ன நீ உனக்கு இடம் கொடுக்குறீயே அப்படின்னா ஒரு தடவை என்னை நமஸ்காரம் பண்ணி நான் உன்னை சேர்ந்தவனு சொல்லிவிட்டா அவன் அவன் அவனை மாத்திரம் இல்லை எல்லாரையும் நான் காப்பாற்றுறதுங்கிறது என்னோடய விரதம்னு ராமர் சொல்லியிருக்கார் ஆகையினால் பகவானுடைய விரதத்தை இவர் கோட்பன்று ராஜர்கள் ராமாயணத்தில் மகாவிஷ்ணுவோடைய அவதாரமான ஸ்ரீராமன் விரதத்தை சொல்லியிருக்கார் அதுதான் சுவிரதா ஆஹா சுவ்ரதான்னா என்ன அர்த்தம்னா பகவான் எப்போது நிரந்தரமாக ஒரு விரதம் வச்சுட்டுருக்கார் என்ன விரதம்னா தன்னை சரணாகதி பண்ணுறவனை காப்பாற்றுறது அவனோட அச்சத்தை போக்குறது அப்படிங்கிற ஒரு விரதத்தை வச்சுன்ட்ருக்கார் அதுக்குனால்தான் கையெப்பும் இப்படி இருக்கு அவருக்கு பகவானுக்கு அபயம் இந்த ஹஸ்தத்துக்கு பேரே அபயஹஸ்தம்னு பேர் அதனால் சு விரதா விரதானனாலே விரதம் எடுத்துன்ருக்கான்னு அர்த்தம் நல்ல விரதம்னு அர்த்தம் நல்ல விரதம் எடுத்துட்டுருக்கான் அப்படின்னு அர்த்தம் இது ஸ்ரீராமாயணே ராமவச்சனம் அப்படிங்கிறது अस्य प्रसन्न वदनं அடுத்தது சுமுகோம் முகம் அசி श्री பிரசன்னதார பமபத்தாயே கணம் இீவிஷுராணே வனவசா தாசர ச்சனிேகாம்ி மனசா பூர்வா வாச்ச பிரீத்தன் இமாரணியே விகத்திய நவ பஞ்சா பரமீஸ் ஸ்வே தவ நவன்கமராலோக்காதிகேவ विव्यथे इति उपदेशे नवा மனோராமே ராமயவுன விதாதி பூர்வம் யோ வைவேத பிரணோதித்து தம இஷ் கொஞ்சம் பெருசாக சொல்கிறார் சுமுகா சுமுகான்னு பிரமாணத்தோடு சொல்கிறார் வனவாசத்தில் பகவான் சுமுகமாக இருந்தானா நீ சுமுகமாக போங்கோ அப்படின்னு வழக்கத்தில் சொல்கிறோம் சுமுகமாக போங்கோன்னா என்ன அர்த்தம் முகம்னு சொன்னால் ரெண்டு அர்த்தம் ஃபேஸுன்னு ஒரு அர்த்தம் மவுத்துன்னு ஒரு அர்த்தம் அக முகமண்டலத்துக்கும் முகம்னு பேர் வாய்க்கும் முகம்னு பேர் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொன்னால் மனசோட சொரு சுவாவம் பேச்சில் தெரிஞ்சு போயிடும்னு அர்த்தம் கல்ச்சர்டு லாங்குவேஜை வச்சு அவனோட கல்ச்சரை புரிஞ்சுக்கலாம் மோசமான கல்ச்சராக இருந்தால் மோசமான சப்தம் வரும் நல்ல பழக்க வழக்காக இருந்தால் நல்ல சொற்கள்லாம் வரும் ஆக அந்த வார்த்தை வர்றதுக்கு காரணம் பண்பாடு அவனுடைய பண்பாட்டை பொறுத்து சொற்கள் வெளிப்படும் அப்படின்னு அர்த்தம் ஆக வனவாச சுமுகத்வாத்வா இதை முதல்ல இது இது மறந்துட்டோமே முதல்ல இங்கே இருக்குது சோபனம் முகம் அசை இத்தி சுகு சுமுக முதல்ல என்ன சொன்னார் முகம் வந்து ரொம்ப அழகு எப்படின்னா பிரசன்ன வதனம் சாரு சாருன்னா பியூட்டிஃபுல்னு அர்த்தம் அழகுன்னு அர்த்தம் பிரசன்னவதனம் சாரு பத்ம பத்ர ஆயத்த ஈக்ஷணம் தாமரை இதழ் போன்ற விரிந்த கண்கள் அது அழகாகவும் இருக்குது ரொம்ப நமக்கு என்ன சொல்வது பார்க்குறதுக்கு நமக்கு ஹிதமாக இருக்குது கூலிங்காக இருக்குது ஆக என்னால் பார்வையே ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறது தாமரை மாதிரி அகன்று மலர்ந்து விரிஞ்சிருக்கு அப்படின்னு விஷ்ணு புராணத்தில் இருக்கிற ஸ்லோகத்தை கோட் பண்ணுறார் அப்புறம் அடுத்தது இன்னொரு அர்த்தம் சொல்வார் வனவாச சுமுகத்வாத் வா நீ காட்டுக்கு போகன்னு சொன்ன உடனே அவருக்கு ஒன்றும் மனசு முகம் வந்து வாடி போகலை அந்த சுமுகமாக அர்த்தம் இப்படிலாம் ஆட்டிடியூட் திங்க் பண்ணுறது வா தாஷரி தசரதனுடைய புத்திரர் ராமர் சுமுக தாசரத்தின்னு சொல்கிறார் தான் ஸ்வபித்துர்வச்சனம் ஸ்ரீமான் அபிஷேகாத் பரம் பிரியம் மனச பூர்மா மாரியே விவப்பச்சி பரம பிரீத்தி வச்சனை தவ அப்படராம் வச்சனா அப்ப அபிஷேகாத் பரம் மொதல் அபிஷேகம் பட்டாபிஷேகம் பண்ணி கன்னர் அதுக்கப்புறம் என்னன்னா மனசா பூர்வமாசாத்திய வாச்சா பிரதி கிரகித்தவான் முதல்ல அப்பா சொன்னத்தை முதல்ல உனக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்படின்னு ஆர்டர் எட்டு அதுக்கப்புறம் என்னதுன்னா அபிஷேகாத்து பரம் பிரியம் எனக்கு வந்து பட்டாபிஷேகத்தை காட்டில் ரொம்ப பிரியம் எதுன்னா வனவாசம் வனவாசம் அங்கே போனால் ரிஷிகளை எல்லாம் பார்க்கலாம் ஆசிரமத்துக்கெல்லாம் போகலாம் சத்சங்கங்கள்லாம் கிடைக்கும் இதுன்னா வெடிஞ்செழுந்தால் ஆயிரம் ப்ராப்ளம் என்ன எக்கானமி அது இது எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கணும் அங்கே போனால் ரிஷிகளை எல்லாம் பார்த்து சத்சங்கம் பண்ணிட்டு ஆனந்தமாக இருக்கலாமே அபிஷேக் ஸ்வ பித்ருவச்சனம் ஸ்ரீமானு அபிஷேகாத் பரம்பரியம் மனசா பூர்வமாசாத்திய மனசில் முதல்ல அதை ஏற்றுக்கொண்டு அப்புறம் வாச்சா பிரதிகிரகித்தவன் சும்மா வாயால சொல்லையாம் மனசார சொன்னாருங்கிறார்மைக்கு மனசார சொன்னார் சும்மா ஏதோ பேருக்கு வாயில சொல்லிவிட்டு உள்ளுக்குள்ள இது பண்ணிண்டார் அப்படின்னு மனசா பூர்வம் ஆசாத்திய வாச்சா பிரதிகிரிதமா இமானித்து மகாரண்ய விகிருத்திய இமானி வருஷாணி இந்த வருஷங்கள் எத்தனை வருஷம் நவ பஞ்சச்ச நவன்னா ஒன்பது அஞ்சுன்னா அஞ்சு பஞ்சன அஞ்சு ஒம்பது அஞ்சும் பதினாலு வருஷம் இமானி வருஷாணி மகாரண்யை விகிருத்திய பரம பிரீத்தஹாசன்னு ஸ்தாஸ்யாமி தவ வச்சனே பரம பிரீத்தஹாசன்னு ஸ்தாஸ்யாமி உன்னுடைய வார்த்தையில் நான் பரமப்பிரியத்தோட வருஷம் இருக்கேன் அப்படின்னு சந்தோஷமான மூஞ்சியோடு சொன்னாராம் அதனால் அந்த தமிழில் சொல்கிறது உண்டு சித்திரத்தில் சித்திரத்தில் அன்றலர்ந்த செந்தாமரை ஒத்ததம்மா அப்படின்னு கம்பர் சொன்னார் சொல்லுவார் அதனால் அதாவது படத்தில் வரைஞ்சிருக்கிறதுன்னு விட்டார் அவர் பூத்துருக்கிறது வந்து சாயங்காலமான மூ மூடின்னுவிடும் காலம்பரியானால் தெரிஞ்சு நான் சூரியன் இருந்தால் இருக்கும் இது அப்படி இல்லையா இப்போ ஒரு ஸ்க்ரீனில் வரைஞ்சிருக்கிற தாமரை எப்பவும் வளர்ந்து தானே இருக்கும் அது மாதிரி சித்திரத்தில் அப்படின்னு கம்பர் அப்படி எக்ஸாம்பிள் சொல்கிறத கூட சரியாக சொல்லணும் தாமரை மாதிரி இருந்ததுன்னா அப்புறம் சாயங்காலம் வாடி போய்ட்டு தான் கேட்கக்கூடாது இல்லையா அதனால சித்திரத்தில் அன்றலர்ந்த செந்தாமரை ஒத்ததம்மா அப்படின்னு அந்த முகத்தை சொல்லணும் ஆக வச்சனே தவன்னு சந்தோஷமாக சொன்னாராம் வச்சனே தவ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது அதாவது இது வந்து கை கேட்டு தான் சொல்கிறார் உங்கள் அப்பா சொல்லியிருக்கார் பதினாலு வருஷம் பரதனுக்கு ராஜ்யத்தை கொடுக்க சொல்லியிருக்கார் பதினாலு வருஷம் உன்னை போக சொல்லியிருக்கார் அப்படின்னு கைகேய் தான் சொல்கிறார் அப்போ வந்து அப்பா சொன்னால் என்ன நீ சொன்னால் என்னம்மா எனக்கு ரெண்டும் ஒன்று தான் அப்படி சொல்லிவிட்டு சொன்ன வாக்கியம் இது வால்மீகி ராமாயணம் அப்புறம் அதை ந வனம் கந்து காமசேஜ அதாவது லோகாதிகஸ் மனோராம விவியே அப்படின்னு சொல்ற அதாவது வசுந்தராம் தியஜத்தச் வசுந்தரான்னா இந்த பூமியை தியாகம் அண்ணன் ராஜ்யத்து அப்புறம் கந்துக்க வனம் கந்து காமஸ் கந்து காமியலோக அதிகா எல்லாவற்றையும் கடந்த இந்த ராமன் சர்வோக அதிகராமே அனைத்து லோகத்தையும் கடந்த அனைத்து சர்வ லோகாதிக்கசர்த்தம் அனைத்து ஆசைகளையும் கடந்த போட்டிருக்க சம்பூர்ண லோக ஏஷனா ஓங்கே போட்டிருக்கு பாருங்கள் ஆகல சர்வலோக அத்திகா சர்வலோக ஆசை அந்த ஆசை அத்திகஹன அதித்திய கச்சத்தீதி அதிகா ஆகையினால மனசு ராமனுக்கு கலங்கலையா கலங்காத மனசோட ராமன் இருந்தான் அப்படிங்கிறார் இது ராமாயணே எத்தனை ராமாயணத்துலேருந்து கோட் பண்ணுறாரு வரும் அப்புறம் இன்னொன்று விஷ்ணுவன் டைரக்டாக பகவானை சொல்கிறார் சர்வ வித்யா உபதேசேனவா சுமுகா இதுவரைக்கும் ஃபேஸை சொன்னார் இப்போ சொல்கிறார் வேர்ட்ஸு சொல்கிறார் சுமுகான்னு சொன்னால் நல்ல சொற்களை வேத நம்ம தினம் அதாவது யார் முத முதல்ல பிரம்மாஜியை படைச்சு அவர்ட அவருக்கு வேதத்தை வாயால உபதேசம் பண்ணி இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணி காப்பாற்றணும்னு சொன்னாரோ அந்த பகவான மோட்சத்தை விரும்புகிறனா சரணாகதி பண்ணுறேன்னு தனும் சொல்கிறோம் யோ பிரம் விதாதி பூர்வம் யோ வைவேதாகிஷ் பிரகிணோதி தஸ்மீ தகும்ஹதேவம் ஆத்மபுத்தி பிரகாஷம் முமுட்சுர்வை சரணமஹம் பிரபத்யே தனும் சொல்கிறோம் இது ஸ்வேதாஸ்வதரோபிஷத் ஆகையினால சுமுகான்னால் என்ன அர்த்தம் வேதோபதேசம் பண்ணின வாய் அப்படின்னு அர்த்தம் வேதோபதேசம் பண்ணின முகம் ஆகையினால் சுமுகா ராமருடைய முகத்தையும் சொன்னார் வேதோபதேசம் பண்ண பகவானுடைய வாயையும் சொல்கிறார் வாயெல்லாம் நம்ம வே பகவ பிர நிர்புண பிரம்மனுக்கு இருந்ததெல்லாம் கேட்கப்படாது அதெல்லாம் வந்து நாம் ஆக்டிவ் பாவனை பண்ணிக்கணும் வேதோபதேசம் பண்ண பகவான் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் இனி அடுத்தது சூக்மம் சுவ்ரத சுமுக சூக்மஹா இப்போ வந்து சுவ்ரதா எனமஹா சுமுகா எனமகா விநாயகருக்கே நம்ம என்ன சொல்கிறோம் முதல்ல சுமுகா எனமகா தான் சொல்கிறோம் ஏன்னா விநாயகர் முகம் வந்து குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது ஆஞ்சநேயர் முகம் விநாயகர் முகமெல்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குறது அப்புறம் சூக்மஹா சூக்மஹான்னா ரொம்ப அப்ச்ராக்ட் சட்டில் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையான் சட்டிலுங்கிறத விட அப்ட்ராக்ட் கூட ஆஹா மாதிரி அது சுசூக்மம் இங்கே சொல்கிறார் ஷப்தாதி படிக்கலாம் சப்தாதீ ஸ்தூலகாரண ரஹிதத்வாத் ஷப்தாதயி ஆகாஷ ஆகாஷாதீனாம் காரணி தத் தபாவாத் தத்பாவாத் தத்பாவாத்தா தது அபாவாத்தா இப்போ நம்ம பார்த்த வாக்கியங்கள்லாம் சுந்தரகாண்டம் அயோத்தியா காண்டம் அயோத்தியா காண்டம் இதெல்லாம் கொடுத்துருக்கார் அவர் தபா தப்பு தப்பு சுமாதீன்தூ உத்தரோத்தரூலகாரம் அபா சூக் இப்பூலகாரணர அங்கே அப்படி தானே இருக்குது ரஹிதத்வா தானே ஆ ரஹிதத்வாத் அதாவது சப்தாதி ஸ்தூலக்காரண ரஹிதத்துவாத் இப்போது சாஸ்திரத்தில் ஒரு ஒரு குணமும் சொல்லியிருக்கு அதாவது சூக்மத்தை சொல்கிறதுக்காக ஸ்தூலத்திலேருந்து தானே சூக்மத்துக்கு போக முடியும் கிராஸ் லெவல்லிருந்து செட் லெவலுக்கு போகிறது இப்போது எல்லாத்துலேயுமே பூமி இருக்குது பூ ஆகாஷாதீனாம்னு போட்டுட்டார் உத்தரோத்தர ஸ்தூல காரணி தது அபாவாத் சூக்ம ஆகாசத்தை காட்டிலும் சூக்மம்னு அர்த்தம் ஆகாஷத்தை காட்டிலும் சூக்மம் சர்வகதம் சுசூக்மம்னு முண்டகோபனிஷத்தில் இருக்குது அந்த சர்வகதம் எங்கும் வியாபகமாக இருக்குது சுசூக்மம்னு இருக்குது இங்கே சூக்மஹாங்கிறது தான் நாமாக ஆனால் சூக்மாயணமாக அப்படின்னு சொன்னால் நுண்மையானவர் நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வு ஆக அதிசூக்மாயிருக்கார் சைத்தன்யம்னு அர்த்தம் இப்போது சைத்தன்யம் மாயா மாயாவும் சூக்ஷ்மம் ஆஹ் சைத்தன்யம் சூக்மம் மாயா சூக்ஷ்மம் மாயையோட காரியந்தானே ஆகாஷாதி பஞ்சபூதங்கள்லாம் ஆகவே சூக்மா சூக்ஷ்மதரம் சுசூக்மம் ஆகையினால சொல்கிறார் சப்தாதிஸ்தூல காரண ரஹிதத்வாத் சப்தாதி ஸ்தூல காரணம் ஆகாசத்தோட குணம் சப்தம் வாயுவோட குண ஸ்பரிஷம் அக்னியோட குண குண ரூபம் ஜலத்தோட குணம் வந்து இது ரசம் பிருத்திவியோட ரூபம் வந்து கந்தம் அதனால் மேலே எடுத்துன்னு விட்டார் சப்தாதி ஸ்தூல காரண ரஹிதத்வாத் சூக்ஷ்மம் இதெல்லாம் கீதையில் பார்க்குறோமே பகவத்கீதையிலே பார்க்குறோம் என்னது இந்திரியங்களை காட்டிலும் மனசு மனசை காட்டிலும் புத்தி புத்தியை காட்டிலும் சைத்தன்யம் ஆத்மா இந்திரியாணி மனோபு இந்திரிய இராஹியர்தல் இந்திரியாணி பராணியாஹு இந்திரியேபிய பரம் மன மனசஸ் பராபுத்தி யோ புத்தே பரதஸ்து சா ஆகையினால் ஒரு ஒரு பூதம் எடுத்துன்னு போகிறபோது அதை விட அது சட்டில் சூக்மமாக இருக்குது வியாபகமாக இருக்குதுன்னு சொல்லுவோம் இது ரொம்ப முக்கியம் அதனால தான் ஆச்சாரியர் சர்வக தத்துவம் போட்டிருக்காரு அதாவது சர்வகதத்துவம் சூக்ஷ்மம் வியாபகமாகவும் இருக்குது ஒன்று ஒன்றா கம்பேர் பண்ணுற போது அதை விட அது சட்டில் அது வியாபகமாக இருக்குது இப்போ இந்திரியங்களெல்லாம் மனசு வியாபிச்சிருக்கு சூக்மமாக இருக்குது மனசை வந்து புத்தி வியாபிச்சிருக்கு புத்தி சூக்மமாக இருக்குது மனசு புத்தியை விட்டுடுவோம் அதுக்கப்புறம் வந்து சைதன்யம் மனசை வியாபிச்சிருக்கு சூக்ஷமாக இருக்குது அதனால தான் ஆச்சாரியர்கள் சர்வகதம் சுசூக்மங்கிறது கொண்டு வந்தார் ஆக சர்வகதத்வாத் சுசூக்ஷ்மம் சர்வ எல்லா வியாபகி வியாபிக்கிற வஸ்துக்கள் எல்லாம் அதிக வியாபகமாக இருக்கிறது அதனால் அது சூக்ஷ்மமாக இருக்குது ஆகவே சூக்ஷ்மாய நமஹா அடுத்தது சுகோஷா சு சோபனா ஷோஷா வேக அசி மேரோஷ ரெண்டு அர்த்தம் சொல்கிறேஷங்கேதோஷமாக இருக்கிறவர் ஆகோஷா நோபனா ஷா அது எப்படிப்பட்டது வேதாத்மகா நம்ம உச்சாயிரந்தே பத்தீ நாம் சொல்றோம் சத்தம் போட்டாலும் வாழ்க வாழ்க்கை சத்தம் போடுறது என்ன என்ன எல்லாம் சொல்ல சொல்லுங்க பாபு முடியுமா சொல்லலாம் <laughs> go கோபேக் கோபேக் அப்படின்னு இது எல்லாம் கோ பேக் கோபேக்னு சொல்லிகிட்டு இருக்க வேண்டியதான் இந்த கோபேக்கை வந்து லட்சியம் பண்ணுறாங்களோன்னா நீ கோபேக் சொல்லு நீ கோ கம் கம் கம் வெல்கம்னு சொல்லு கோபேக் சொன்னால் என்ன வெல்கம் சொன்னால் என்ன நான் பண்ணுறதா பண்ணின்னு இருப்பேன் நீ வெல்கம் சொன்னாலும் சரி கோபேக் சொன்னாலும் சரி ஐ டோண்ட் கேர் நீ வெல்கம் சொன்ன நான் சிரிக்கவும் போகிறதில்லை நீ கோபேக் சொன்ன நான் அழவும் போகிறதில்லை அப்படி ஆக அது மேக கம்பீரங்கிறது ரெண்டாவது வேத கோஷந்தான் உயர்ந்தது அப்புறம் மேக கம்பீர கோஷத்வாத்வா இடி தண்டர் அந்த கோஷம் சுகோஷா அதுவும் கோஷந்தான் அதனால தான் இப்போ கோயில் எல்லாம் வந்து இந்த மேலே மணி அடிக்கிறது இது அடிக்கிறது இதெல்லாம் சுகோஷா நல்ல சப்தங்கள்லாம் வந்ததுன்னா என்னாகும்னா அதனால்தான் மணி அடிக்கிறோமே மணி அடிக்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ ஆகமார்த்தந்தும் தேவானாம் தேவர்கள்லாம் வரட்டும் பாசிட்டிவ் திங்ஸ் எல்லாம் வரட்டும்னு அர்த்தம் கமனார்த்தந்தும் இரட்சசாம் ராட்சசாலெலாம் போகட்டும் அதுக்காக மணி அடிக்கிறது குருவே கண்டாரவம் தற்ற தேவதா ஆஹ்வான லாஞ்சனம் தேவதைகளெல்லாம் கூப்பிட்றதுக்காக கண்டாரவம் குர்வே கண்டான்னா மணி ரவம்னா சத்தம் மணி அடிக்கிற சத்தத்தை பண்ணி என்ன பண்ணுறேன் எல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் போகட்டும் கல்யாணத்தில் தாலி கட்டுற போது எல்லாம் கெட்டி மே ஏன் அந்த நேரத்தில் தும்மலை சொல்கிறது எவனா தேவையில்லாதலாம் எந்தியாக பேசுவோம் அவசகுணமாக அந்த நேரத்தில் ஒரே அடியாக பத்து பேர் தும்மினான்னு உச்சும் கூட மகாபாரதத்தில் வரும் வத்சலா கல்யாணத்தில் தாலி கட்டுற நேரம் பார்த்து பலராமர்லேருந்து அத்தனை பேரும் தும்மா ஆரம்பிச்சிடுவா துரியோதனேருந்து அத்தனை பேரும் தும்பிடுவான் இத்தனை பேரையும் தும்மா வச்சுட்டு தும்மா இருக்கிற ஆள் யார் தெரியுமோ கிருஷ்ணர் அந்த வத்சலா கல்யாணத்தில் அபிமன்யும் வத்சலா கல்யாணத்தில் எல்லாம் வேணனே பண்ணுவார் அது வட்சலா இல்லை அபிமன்யுவே கிடையாது அங்கே வாஸ்தவம் அங்கே கட்டோத் கஜம் உட்காந்துருக்கான் அங்கே கொடுத்து ஊக்கின்னு போயாச்சுங்க எல்லாரும் சேர்ந்து தும்மல் பரவாயில்லை இதெல்லாம் சுப தும்மல்பர் யார் கிருஷ்ணர் ரொம்ப விசேஷம் ஆகா மேக கம்பீர கோஷத்வாத்வா மேக கம்பீர கோஷம் கம்பீரமாக மேகம் வந்து இடி இடிக்கிற போது நல்லா இருக்குது சரி அதுவும் பகவான் அர்த்தம் இப்போ இப்போ வெயில் அடிக்கிறதே வெயில் அடிக்கிற போது என்னமா வெயில் அடிக்கிறதுன்னு வெயிலை நொந்துக்கிறதா என்ன யோசிச்சு பாருங்க நயன் குரோர் மைல்ஸுக்கு அந்த பக்கம் இருக்கிற சூரியனுடைய ஒரு சின்ன வெளிச்சத்துக்கு நம்ம இப்படி பெடுறோம் கிருஷ்ணர் கீதையில் சொன்னார் தபாம்யம் அஹம் வருஷம் நிகிருண்யுஜாமிச்ச நான் தான் வெயிலாக இருந்து சுடுறேன் நான் தான் மழையாக பெய்கிறேன்னர் சுட வைக்கிறதும் நான் தான் பெய்யறதும் நான் தான் மழையை நிறுத்துறதும் நான் தான் நிகிருண் உத்ஷுஜாமிச்ச கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் அங்கே எடுப்பதும் எல்லாம் மழைங்கிறதுக்கு கீதையில் இருக்குது இந்த மாதிரி சுகோஷா அடுத்தது சுகதா சத்வத்தானாம் சுகம் ததாதி அசத்வத்தானாம் சுகம் தியதி கண்டயத்தீதி வாகதா பழக சொல்கிறார் சுகதஹாங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் நல்லவனுக்கு சுகத்தை கொடுக்குறார் கெட்டவனுக்கு சுகத்தை எடுக்கிறாருட்டார் சத்வருத்தானாம் சுகம் ததாதி ஆச்சாரியர்களுக்கு இந்த சத்ருத்துங்கிற சப்தம் ரொம்ப பிடிக்கும் ஏன் தெரியுமோ அது வந்து பகவத்கீதையில் இந்த பதினோரா ஸ்லோகம் 2 அத்தியாயத்தில் அசோச்சியான் அன்வசோச்சோம் நீ துக்கப்பட வேண்டாதவர்களை குறித்து நீ வந்து அசோச்சியான் அசோச்சியான்ங்கிறதுக்கு பீஷ்ம துரோணாதயா அப்படின்னு எழுதுவார் ஆச்சாரிய பீஷ்மத் துரோணர்களை குறித்து நீ என்னது கவலைப்படுற அவளை குறித்து நீ என்னது அவங்களை குறித்து துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லையே பீஷ்மத் துரோணாதயா அப்படிம்பர் அசோச்சியான் அப்படி சொல்லிட்டு எதா ஏனென்றால் சத்வத்தத்வாத் பரமார்த்தத்தான் நித்தியத்வாத் ரெண்டு வார்த் வார்த்தை ஆதிசங்கர் சொல்கிறாருங்க அவர்கள் ஒழுக்கமானவர்கள் ஒழுக்கமானவர்களை குறித்து நீ ஏன் கவலைப்படுற அப்படி ஒன்று இன்னொரு அர்த்தம் பரமார்த்தத்தான் நித்தியத்வாத் அவர்கள் நித்தியமானவர்கள் அவ ஒன்றும் அழிஞ்சு போக போகிறது இல்லை அதனால் ஆத்மாவுக்கு அழிவில்லைங்கிறதுக்காக வேண்டி ரெண்டு பதம் யூஸ் பண்ணுற ராஜாரு சத்வத்த நித்தியத்வாத் தொம்ன அவர்களை குறித்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ற எல்லாம் ஞாபகத்துக்கு வருதுனாலே சொல்கிறேன் சத்வத்தானாம் சுகம் ததாத்தி சத்வருத்தி நல்ல வ நல்ல விறத்தின்னு அர்த்தம் ஒழுக்கமாக இருக்கிறவர்கள் நல்ல சன்மார்க்கத்தில் போகிறவர்களுக்கு பகவான் சுகத்தை கொடுக்குறார் அசத்வருத்தானா அக்கிரம அநியாயம் பண்ணுறவனுக்கு என்ன பண்ணுறாருனா சுகம் தியத்தின் தியத்தின்னா கண்டயத்தி இது ஏற்கனவே சில இடத்துல நம்ம பார்த்துருக்கோம் ஆக இந்த தகாரத்துக்கு படித்தோம் கொஞ்சம் நேரத்துக்கு இதுக்கு முன்னாடி வந்தது அந்த ஒரு இடத்துல தியத்தி கண்டயத்தி படித்தோம் இங்க வந்துருக்கே பிராணத இதில் வந்தது இதில் வைக்குண்ட அங்கே பிராணதஹா அப்படிங்கிற இடத்துல இங்கே சொல்லியிருக்காரு பாருங்கள் தியத்திங்கிறதுக்கு சொல்கிறேன் அதாவது த தாத்தா தாத்துவை தியத்தின்னு எடுத்துக்கிறார் கண்டயதி பிராணி நாம் பிராணான் பிரளயாதிஷு இது பிராணத ஆக த யூஸ் பண்ணுறாருங்கிறதுக்காக சொல்லணும் அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்கிறார் சுகம் ததாதி சத்வத்தானாம் சுகம் ததாத்தி அசத்ருத்தான சுகம்ியதி கண்டய்தி வா சுகதா நல்லவர்களுக்கு இன்பத்தை கொடுக்கிறார் தீயவர்களுக்கு இன்பத்தை இல்லாமல் பண்ணுகிறார் சுகத்தை அடைய முடியாமல் பண்ணுறார் கர்மபலதாத்தான்னு அர்த்தம் தர்மத்தை பண்ணினா தர்மத்துக்கு சுகத்தை கொடுப்பார் அதர்மம் பண்ணால் துக்கத்தை கொடுப்பார் ஜட்ஜு மாதிரி தான் அவருக்கு இன்னும் பக்ஷபாத்தம் கிடையாது அடுத்தது சுகிருத்து பிரத்யபகார அனிரபேட்சா அனிரபேட்சையிவாத் சுகிரு பிரத்யுபார அனிப்பேட்சைய உபகாரித்வாத் சுகிரு சுகிருன்னா என்னர்த்தம் நல்ல ஹ்தயம்னு அர்த்தம் கீதையில் பல இடத்துல வருது சுகிருத்துங்கிறது எல்லாம் வருது சுகன்மித்தியுதாசீனமேஷுஷு சாதுஷிச்ச பமபுதிர்விசிஷியரிடத்துல சுகிருங்கிறதுக்கு அர்த்தம் சொல்றார் போக் யபாக்கமேஸ்வரம் சுஹ்ம் சர்வூத்தம் ஜாப்ப மாம் சாந்திமீ ஆ சுகிருத்துன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா நம்மகிட்டேருந்து ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டான் நமக்கு நிறைய நல்லதெல்லாம் பண்ணுவோம் நம்ம வந்து தேங்க்ஸ் கிவிங் கூட நாலு பேர்கிட்ட நம்ம பண்ணினத்தை அதெல்லாம் பிரத்யுபகார அநிரபேக்ஷத்தையா கொஞ்சம் கூட இவன் நமக்கு திருப்பி என்ன தரப்போகிறான் நன்றியவாவது காட்டுவானா அதை கூட எதிர்பார்க்குறது அதெல்லாம் எதிர்பார்க்காம உபகாரம் பண்ணுறவனுக்கு பேர் தான் சுஷ்டு ஹ்தயம் அசி அஸ் இறுத்து நல்ல ஹிருதயம் இருக்கு நல்ல மனசு பரந்த மனசு விஷாலமான மனசு எதிர்பார்க்காத மனசு அப்படின்னு அர்த்தம் ஆஹா பிரத்யுபகார அநிரபேஷத்தையா அபேட்சத்தையா நிரபேட்சத்தையா அனிரபேட்சத்தையானா கொஞ்சம் கூட அது ஆச்சாரியில் அந்த அநிரபேஷத்தையான்னு போட்டிருக்கிறது ரொம்ப முக்கியம் கொஞ்சம் கூட லெவலேஷன் கூட எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க துளி கூட அவன் மாட்டான் அவனுடைய சுவாவம் அது சர்க்கரைக்கு இனிப்பு எவ்வளோ சுபாவமோ அது மாதிரி எல்லாருக்கும் உபகாரம் பண்ணுறது இவனுடைய சுவாவம் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது மனோகர நிரதிஷய ஆனந்த ரூபத்வாத் மனோகர யோ வை பூமா துகம் நாள் பேச சுகம் அதிஸ்ரு ரொம்ப உயர்ந்த அர்த்தம் சொல்கிறார் மனஹ ஹரத்தீ தி மன மனோகர மனதை அபகரிக்கிறாராம் எப்படின்னா மனசை அழிக்கிறார்னு ஒரு அர்த்தம் சொல்கிறான் மனஹ ஹரத்தீ தி மனோஹர அதான் சொலாருங்க மனச கொள்ளர்த்தம் இல்லை மனோகரன்னா என் அர்த்தம் மனசை அபகரிக்கிறான் எல்லாரோட மனசையும் அபகரிக்கிறான் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம் இங்கே அப்படி சொல்லலை மனசே இல்லாமல் பண்ணிவிடுறாராம் எதுனால அகம் பிரம்மானந்த ஸ்வரூப்பா ஆகினால் நிறதிசை ஆனந்தம் நிறதிசை ஆனந்தம்னா அப்சல்யூட்ட ஆனந்தம்னு அர்த்தம் அதிசய சாதிசயம் நிறதிஷயம் நீங்கள் நூறுரூவா கொடுத்தா நூறுரூவா விட ஆயிரரூவா ரிலேட்டிவ்லி ஹைதானே இது வந்து இதுக்கு மேலே கிடையாது இந்த ஆனந்தத்துக்கு மேலேயும் கிடையாது இந்த ஆனந்தத்துக்கு ஈக்குவலும் கிடையாது இந்த ஆனந்தத்துக்கு அந்நியமாக ஒரு ஆனந்தமும் கிடையாது எல்லாம் துக்கம்தான் ஆனந்த ஆபாசம் ஆனந்த ஆபாசமே வாஸ்தவ ஆனந்தம் நிருபாதிக ஆனந்தம் வித்தவுட் எந்த விதமான கண்டிஷனும் இல்லாத ஆனந்தம் எல்லாத்துக்கும் கண்டிஷனும் நான் வேதாந்தம் படித்து எனக்கு ஆனந்தம் வருதுன்னா வேதாந்தம் படித்தா என்ன ஆனந்தம் வரும் ஆனந்தம் தேவையில்லைங்கிற ஆனந்தம் வரும் என்ன எதனாலையும் ஆனந்தம் தேவையில்லை நானே ஆனந்தமாக இருக்கேன் நான் தான் எல்லாத்துக்கும் ஆனந்தத்தை கொடுக்குறேனே தவிர ஆனந்தத்துக்கு ஆனந்தம் எனக்கு தேவையில்லை நான் வேணா எதுக்கு வேணாலும் ஆனந்தத்தை கொடுக்குறேன் மதுரமாம் சுட்ட மாப்பணியாரம்னு சொன்ன மாதிரி அதாவது வெள்ளம் வந்து வெள்ளத்தோடு சேர்ந்த மாவுக்கு தான் இனிப்பை கொடுக்கறதே தவிர வெள்ளத்துக்கு இனிப்பு யார் கொடுத்தா அது மாதிரி தான் வெள்ளத்தோட குழக்கட்டையை சேர்த்து குழக்கட்டையை வந்து அதுதான் சொல்கிறது சாஸ்திரத்தில் இந்த மோதகம் இருக்கே மோதகத்தோட அர்த்தம் என்ன தெரியுமோ இந்த உடம்பு பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் தான் மாவு அதில் உள்ளே பூர்ணம் இல்லைன்னு வச்சு இந்த தேங்காய் வெள்ளம் எல்லாம் போட்டு இலக்காய் போட்டு பச்சை கற்பூரம் எல்லாம் ரெசிப்பி எல்லாம் பண்ணி அழகாக பண்ணி போட்டு உள்ளே வச்சா தான் அதுக்கு மதிப்பு வெறுமைனை மாவை சாப்பிட முடியுமா வெறும் பூர்ணத்தை சாப்பிட்றது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் திகட்டு அப்போ இதுக்கு ரெண்டையும் சேர்த்துக்கிறது அதெல்லாம் நாக்கு விஷயம் ஆனால் இது அப்படி இல்லை இது அந்த கரணம் ஆகா பகவான் இந்த மனசு வெறும் மாவுக்கு சமானந்தான் ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் நிரதிசய ஆனந்த ரூபத்வாத் மனஹா ஹரதி ஆஹா மனம் நிரதிசைய ஆனந்தத்தை தேடி போகிறது ஒப்புயர்மற்ற ஆனந்தம் சொல்கிறது அன்கம்பேரபுள் அப்சல்யூட் அதெல்லாம் தான் அர்த்தம் ஆஹ் நிரதிசய ஆனந்தம் அதனால தான் வேதம் சொல்லிது ஒரு ஒரு ஆனந்தமாக மனுஷிய ஆனந்தம் மனுஷிய கந்தர்வானந்தம் தேவகந்தர்வ ஆனந்தம் பித்திருக்கள் ஆனந்தம் ஆஜானஜான தேவானந்தம் கர்மதேவானந்தம் தேவானந்தம் இந்திரானந்தம் ப்ரகஸ்பதி ஆனந்தம் பிரஜாபதி ஆனந்தம் அப்புறம் பிரம்மதேவனுடைய ஆனந்தம் எல்லா ஆனந்தமும் யாருக்கு இருக்குதுன்னா ஆசை இல்லாதவனுக்கு அந்த ஆனந்தமும் இருக்குது இவனுக்கு இருக்கிற ஞானிக்கு இருக்கிற ஆனந்தம் பிரம்மாஜிக்கு கிடையாது ஆனால் பிரம்மாஜிக்கு இருக்கிற ஆனந்தம் ஞானியோட ஆனந்தத்துக்குள்ளே அடங்கிவிடுது ஆஹா பிரம்மானந்தே விஷயானந்த விஷயானந்தே பிரம்மானந்த நாஸ்தி கீதையிலையும் பார்க்குறோம் பெரிய லேக்கு நிறைய ஜலம் இருக்கிற போது கிணத்துக்கு என்ன வேல்யூ இதில் எல்லாம் பண்ணலாம் அது மாதிரி அதுதான் கோட் பண்ணுறாரு யோவை பூமா தத் சுகம் பூம வித்யா சாந்தோக்கியோபனிஷத் ஏழாவது அத்தியாயம் யோவை பூமா தத் சுகம் பிரம்மந்தா சுகம் நான் அல்பே அல்பத்தில் சுகம் இல்லை ஆஹா பூமாங்கிறது பெருசுன்னு அர்த்தம் அந்த அர்த்தத்தில் சொல்கிறார் இப்போ மனோகரஹான்னா என்ன அர்த்தம்னா நிரதிஷய ஆனந்த ரூபா இஸ் ஈக்குவல் டு ஆனந்த ரூபா நிரதிசய அப்படிங்கிறது மனோகர சப்தத்துக்கு அர்த்தம் அடுத்தது மனோகரோஜிதக் சரி ஜித்திரோனா சுராரீன் ஹந்தி நூ கோவா ஜூர் கிரோ கிரோ ஜி சா ஜித்திரோத யார் கோபத்தை ஜெயிச்சிருக்காரோ அவருக்கு ஜிதக்ரோதன்னு பேர் இல்லை அங்கங்கே ராட்சசாலைலாம் கொண்டாருங்கிறது கேள்விப்படுறோமே ரொம்ப கோபத்தோடு இருக்கார் அப்படின்னு சொல்லி பகவான் கோபப்பட்டுருக்கார் இப்போவே எல்லோரும் சொல்கிறாரு இல்லையா அவன் ஆளாளுக்கு தினம் ஒடிஞ்சிடுந்தான் தேவை சொல்லிகிட்டு இருக்கான் ஏன்னா ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது என்ன பண்ணுறதும் புரியல வாய் இருக்குது மைண்டில் தாட்டு ஓடிகின்றே இருக்குது சும்மா ஒரு இடத்துல இருக்குன்னா மனசு சும்மா இருக்கா இருக்க மாட்டேங்கிறது வாயும் சும்மா இருக்க மாட்டேங்கிறது யார்கிட்டையா ஷேர் பண்ணத் தோன்றது இல்லாட்டி கையில் ஃபோன் இருந்தால் அதை தான் நோண்ட தோன்றது சும்மா இருக்க முடியலையே அதனால் என்ன பண்ணுறா முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கான் ஆள் ஆளுக்கு மாற்றி மாற்றி அதை யாரு சொல்லின்ட்டுருக்கேன் எதுக்கு இதை சொல்கிறேன்னா இப்போ பகவான் சொல்கிறாள் இல்லையா இது இப்போ இப்போ இன்னும் நடந்துட்டுருக்கு திரும்பவும் இல்லையோ ஒரு ஒருத்தர் ஒரு பண்ணுவான் இல்லையா பகவானுக்கே கோவம் வந்துடுத்து நம்ம பண்ணுற அக்கிரமத்தை பார்த்து கொடுத்துப்போ அதனால தான் அப்படி அன்ச்சுட்டா இதை சொல்வாளா இல்லையா நம்ம கொஞ்சம் நெஞ்சமாக அக்கிரமம் பண்ணுறோம் அதனால் யாருக்கு தெரியும் அவர் கோவப்படுறாரு கண்ணுக்கு தெரியாது இல்லை ஈஸ்வர கோபம்னா அவர் கோவப்படுறதுக்கு இன்னும் நிறைய இருக்குது விஷயம் அதனால் கலியுகத்தில் நாற்பதில் ஒரு பங்கு தான் இப்போ நடந்துட்டுருக்கு இன்னும் முப்பத்தொம்போது பங்கு இருக்குது இந்த ஒரு பங்கு இந்த கதியில் இருந்தால் இன்னும் முப்பத்தொம்போது பங்கு என்ன கதியில் இருக்க போகிறது நமக்கு தெரியாது இல்லை அனிமலை விட பரு படும் அனிமலுக்கு டிசி டிசிப்ளின் ஆகிடும் வெல் டிசிப்ளினாக இருக்கும் அதெல்லாம் அதனால் வாஸ்தவமா அவருக்கு கோபம் கடையாது ஆனா, எப்போ கோபப்படுறாருன்னா அவர் கோபத்துக்கு அவர் வசப்படுறது இல்லையா கோ ஹீ ஹேண்டில் ஹேங்கர் ஹீ இஸ் நாட் என்னது ஹீ பிகமிங் ஹேங்கராகவே ஆகிடுறதில்ல கோபத்தை ஒரு கருவியாக யூஸ் பண்ணுறார சுவாமி சித் பவன் சொன்னாங்க அப்பப்போ வேணும்போது கோபத்தை கையாளுவோம் பெரு கையாளுவோம்னா என்ன அர்த்தம் வேணும்னா நாங்கள் கோபத்தை எடுத்து போடணும் வேணும்னா அது கோபப்படும் கோபப்பட்டோம்னா கண்ட்ரோல் போயிடப்படாது பகவான் என்ன பண்ணுறான்னா வேத மரியாதா ஸ்தாபனார்த்தம் வேதத்தினுடைய மரியாதை அதாவது இந்த வாழ்க்கையில் ஒரு அறிவுபூர்வமாக வாழ வேண்டிய ஒரு எல்லை இருக்குது மரியாதான்னா ஒரு லிமிட் வேத மரியாதான்னா என்ன அர்த்தம் வேதத்தினுடைய ஒழுக்கமான வாழ்க்கை முறைன்னு ஒன்று இருக்குது அதுக்காக வேண்டி சுர நல்லவர்களுக்கு எதிரிகளாக இருப்பவர்களை ஹந்தி அவர் அப்போ கோபத்தோடு அழிப்பாராம் நது கோப வசாத் கோபத்துக்கு பகவான் வசப்படுறதில்லை அதனால தான் பகவானுடைய கோபத்தை மன்யுன்னு சொல்லுவோம் ஈஷா நோமே மன்யவு ஸ்ருத மன்னொரு ஹிருதயே வேதத்தில் பிரார்த்தனை இருக்கு பகவானே நீ கோபமாக இருக்க எனக்கு கோபத்தைக் கொடு நீ பொறுமையாக இருக்க எனக்கு பொறுமையை குடுன்னு இருக்கு மன்யுரசி மன்யு மயி தேகி சஹோசி சஹோ நீ பொறுமையாக இருக்க எனக்கு பொறுமையைக் கொடு கோபமாக இருக்க எனக்கு கோபத்தைக் எப்போ கோவப்பட நான் வந்து இப்போ ஒரு பொறுப்பில் இருக்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் இருக்கிற இடத்துல வந்து இல்லைல்லே அகிம்சா பரமோ தர்மஹான்னா என் தோலையே பிச்சை எடுத்துன்னு போயிடுவான் என்ன அகிம்சா பரமோ தர்மஹா சொல்லணும்னா நீ மரத்தடிக்கி போயிடணும் இங்கே உட்காந்துருக்க விடாது ஆக மரியாதை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக வேண்டி அப்பப்போ கோவப்படுவார் கோபவசாத்து கிடையாது நத்து கோபவசாத் ரொம்ப அழகான வாக்கியங்கள் இதெல்லாம் வேத மரியாதாஸ்தாபனார்த்தம் சுர அரீன்னு ஹந்தி இந்த இடத்துல சுரன்னா நல்லவர்கள் அரின்னு சொன்னால் சத்ருக்கள் சத்ருக்களை ஹந்தி நத்து கோபவசாத் இதுல ஒரு கேள்வி போட்டுக்கணும் பகவான் கோபத்தை வென்றவர்னு சொல்லுகிறீர்களே கோபத்தை ஜெயிச்சவர் அவர் கோபமே அவருக்கு வராது அப்படின்னு சொல்லுகிறீர்களே அப்படின்னு சொன்னால் கோபம் வராது ஆனால் எப்போ தேவையோ அப்போ கோபத்தை இருபத்தி நாலு மணி நேரம் மூஞ்சியை உருன்னே வச்சுருக்க மாட்டார் அது ஒரு ஸ்லோகம் இருக்கேன் பெரியவங்களுக்கெல்லாம் கோபம் தான் ஒரு க்ஷணம் ரெண்டும் கிட்டனா இருக்கணுங்கிற ரெண்டு மணி நேரம் இருக்கும் பக்கத்தில் போகாத அப்படிங்க சில பேருக்கு ஹோல்டே சில பேருக்கு சாகரை வரைக்கும் இருக்குமா அப்படி ஒரு ஸ்லோகம் இருக்குது உத்தமே க்ஷண கோப சாத் மத்தியமே பாபிஷ்டே மரணாந்தகா அதனால திருவள்ளுவர் சொன்னார் குணமெனும் குன்றேறி வெகுளி கணமேயும் காத்தலரிது இதுதான் அர்த்தம் சொல்லணும் ஆனால் ரெண்டு அர்த்தம் சொல்கிறாங்க அதுக்கு ஒரு அர்த்தம் வழக்கமாக என்ன சொல்கிறாங்கன்னா மகான்கள் கோவப்பட்டால் அது தாங்க முடியாது நம்மளால் அப்படின்னு ஒரு அர்த்தம் மகான்களுக்கு கோபம் தான் கொஞ்ச நேரம்தான் இருக்கும் போயிடும் அப்படின்னு ஒரு அர்த்தம் பெரியவங்கள்லாம் கோவப்படும்படியாக நம்ம நடந்துக்கக்கூடாது அதனால் அவங்க கொஞ்சம் கோவப்பட்டாங்கன்னா நமக்கு அது ரொம்ப பெரிய துக்கத்தை கொடுத்துடும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது சரி அடுத்தது வீரபாகு திரித சத்ருன்னு நிக்னன் வேதமரியாதாம் ஸ்தாபயன் விக்ரமசாலி பாகு அசிதி வீரபாகு திரும்ப திரும்ப சொல்கிறாரு வேத மரியாதைங்கிறார் வேத மரியாதைங்கிற பாதம்னா வேதத்தோட தர்மத்துக்கு கட்டுப்பட்டு எல்லாருக்கணும் நேற்றுக்கு தானே தியானம் பண்ணோம் கட்டுப்பாடு கட்டுப்பாடு கட்டுப்பாடுன்னு தியானம் பண்ணோடனே அந்த வேத மரியாதையை மீறினா அது யாராக இருந்தாலும் சட்டத்தை மீறுறது சட்டத்தை மீறினா இது வந்து பகவான் வந்து நின்று கொள்வார் சொல்கிறோம் இல்லையா அவர் வந்து கவர்மெண்டில் ஜட்ஜு இவங்கள்லாம் வந்து கூட ஏதோ கம்ப்ரமைஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி என்ன இல்லாமல் இருக்கிற பணத்தை எல்லாம் வச்சுட்டு ஏன்னா எல்லாரும் என்ன பகவானாக என்ன அப்படி நம்ம ஓ மை லார்ட் அப்படின்லாம் சொல்லலாமே தவிர அவர் லார்டுங்கிறதுக்கு பகவான் தான் வெளிச்சம் என்ன கோர்ட்டில் வந்து ஒரு பேருக்கு மேலே ஜட்ஜு உட்காந்துருக்கார் உட்கார்ந்த உடனே என்னது யுவர் ஆனர் அப்புறம் மரியாதை வந்து ஓ லார்ட் அப்படின்லாம் சொல்கிறப்போ ஒரு நிஜமாகவே லால் நினச்சின்னு இருக்கும் இல்லையா என்ன அவருக்கும் ராகத்வேஷம் இருக்கலாம் நம்ம கொடுக்குறோம் ஆனால் அந்த ஸ்தானம் அவருக்கு அந்த காலத்தில் அதுக்கெல்லாம் பயம் உண்டு எல்லாேருக்கும் இந்த பயம் பகவான் தண்டனை கொடுப்பார் நம்ம இன்றைக்கி வேணால் சுகமாக இருக்கலாம் பின்னால் சேர்த்து வச்சு வாங்க போகிறோம் அந்த பயம் இருக்கும் அந்த பயம் போயிடுது ஏன்னா நாளைக்கே வந்துட்டால் பரவாயில்ல இது என்றைக்கோ வருது இப்பவும் பாருங்கள் இதெல்லாம் சரி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சுன்னு வச்சுங்கோ இது நம்ம தப்பு பண்ணால் இனிமேல் வருங்கிறது பறந்துருவோம் எல்லாருக்கும் இந்த இந்த எண்ணம் தானே ஆ திரிதூன்னு ஏற்கனவே இது வந்துது திரிதஷன்னு சொன்னால் தேவர்கள் த்ரிதாக ஷத்ருன்னு சத்ருன்னா நல்லவர்களுக்கு இந்த இடத்துல தேவர்கள்னு சொன்னால் தேவலோகம்னு அர்த்தம் இல்லை நல்ல ஒரு வேத வேதர்மத்தை அனுஷ்டிக்கிறவர்கள் அந்த சத்ருக்களையெல்லாம் நினன் அவர்கள அழித்து வேதமர் வேதமரிய நருடைய ஸ்தாபனம் அன்றால் எதா எதாஹி தர்ம க்ளாநிர் பார்த்த அப்பயுத் தானிய ததாத்மா சிருமியம் பரித்தாணாயூன விநாஷாயிருத்தம் தர்மசம்பாராய சம்பவ யுகே யுகே ஆஹா வேத மரியாதாம் ஸ்தாபயன்னு விக்கிரமசாலி விக்கிரமசாலி பாகு பகவானுக்கு அப்படி ஒரு பாகுர் விக்கிரமசா பாகுன்னு சொன்னால் புஜபலம் புஜபலம்னா இங்கே ஒரு கத்தி எடுக்கிறதுக்கே சக்தி இல்லைன்னா என்ன பண்ண முடியும் கத்தி எடுக்கணும் துப்பாக்கிலாம் எடுக்கிறதுன சாதாரண விஷயமா அந்த காலத்தில் துப்பாக்கிலாம் ரொம்ப வெயிட்டாக வேறு இருக்கும் எடுத்து பார்த்தா தானே தெரியும் ஆனால் அந்த மாதிரி இருக்கணும் அதுக்கு மாதிரி அந்த சக்தி உடம்பில் அந்த எனர்ஜி இருக்கணும் ஆஹா வேதம் அறியாதான் நம்ம பார்க்குறோமே அப்பப்போ இந்த பார்டரில் எல்லாம் சண்டை போடுறத அவன் பசி தாகம் அதெல்லாம் பற்றி லட்சியம் பண்ண முடியுமா அப்படிப்படி அங்கே ஓரமாக குடிச்சுன்னு ஓடணும் இந்த பக்கம் சுடுவான் இந்த பக்கம் சுடுவான் பார்த்துன்னு தானே இருக்கும் இது மாதிரி விக்கிரமசாலிங்கிற பராக்கிரமசாலி அஸ்ய அவருடைய புஜபலம் அப்படி இருக்குது வீரபாகு இதுக்கெல்லாம் தத்துவார்த்தங்கள்லாம் கூட சொல்லுவார்கள் பாஹு எல்லாம் கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்கிறார் அவ்வளோதான் இந்த மனோகரஹாங்கிறதுக்கு ரொம்ப அழகாக ஒரு அர்த்தம் சொல்கிறார் மனசு வந்து சமாதியில் போகும்போது மனசு இல்லாமல் போயிடுறதாம் சொல்லுற சமாதவ் யோகிபிஹி आत्मा हरते அந்த நிரதிஷய ஆனந்தூப்பிரிஞ்ச்ரணே அமெரிம அனும் நிரதிஷய வீரய்தமய வீர வீர்விக்காந்தோ தட்சிணா வீரபாகு ஷே பாகுன்னா கையுங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் பகவான் வந்து அவதாரம் எடுக்கிறார் இப்போ ராமாவதாரம் எடுக்கிறார் கிருஷ்ணாவதாரம் எடுக்கிறார் எடுக்கிற போது அவருடைய பாருங்க அந்த கையெல்லாம் பாருங்க பகவானுடைய க்ஷத்ரியனோட கை எப்படி இருக்கணும் எப்போவுமே ஷத்ரியனுடைய கையில் எப்படின்னு அப்படி சும்மா சதை சதையாகவாக இருக்கிறது இந்த இடத்துல வந்து இப்படி இப்படின்னா நன்னா இருக்க வேண்டாமா பூஜபலம் எல்லாம் இருக்க வேண்டாமா அதுதானே சொல்கிறோம் இப்போ தினம் என்ன சொல்லின்ட்டுருக்கோம் அக்ரத ப்ஷ்டதைவ பார்ஷத மகாபலவ் ஆகண பூர்ண தன்வானோ ரக்ஷதாம் ராமலக்ஷ்மணோ அதனால ராமருக்கு வந்து சொல்கிறோமே அந்த அதாவது ராமனும் லக்ஷ்மணும் முன்னாடி இருக்கணும் பின்னாடி இருக்கணும் இந்த ரெண்டு பக்கம் நாலு பக்கம் நாலு ராமலக்ஷ்மணன் நாலு பேரும் இப்படி காது வரைக்கும் நீட்டின்னு இருக்கான் ஆ கர்ண பூர்ண தன்வானவ் எப்பவுமே இந்த கேட்டை வச்சுகிட்டே இருக்கான் பாருங்கள் சுத்தின்ண்டே இருக்கான் பாருங்கள் அது மாதிரி ஒரு ப்ரைம் மினிஸ்டர் இருந்தாலும் சுற்றி வரும் நாலு பேர் இருப்பானா இருக்கு இல்லையா ஏழு அடுக்கு எட்டு அடுக்கு ஆறு அடுக்கு அஞ்சு அடுக்கு இப்படிலாம் சொல்கிறான் இல்லையா ஆஹ பாகு அசைத்தி வீரபாகு அடுத்ததுணா அதிகான் விதாரயத்தி இதாரணா அதர்மம் பண்ணுகிறவர்கள் எல்லாம் துண்டு துண்டு ஆக்குறார் சின்னா பின்னமாக ஆக்கி விடுறார் அதனால் விதாரணா விதாரயத்தி இதாரணா அதர்மிகான் விஷேஷமாக ஒன்றும் சொல்லலோவீகாத்சனேஸ்வரஸ்வசோவோவீகாத்மனைக்கமத் वत्सरो आत्मसंबोध வசர வீ ரோனேஸ்வரன் ஆமோதவிதரான் மாயையா மாயா சுவாப்பயன் குருவன் சுவாபனக எல்லாரையும் எல்லாேருக்கும் இந்த இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு இல்லையா தன்னுணர்வு அந்த இண்டிவிஜுவாலிட்டியை மறக்கும்படி பண்ணுறார் எப்போது தூங்க வச்சு கொஞ்சம் மாயா சக்தினால கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுறது தூங்க வைக்கிறது நான் ஏற்கனவே இதெல்லாம் சொல்லியிருக்கேன் சிங்கப்பூரில் சிங்கப்பூரில் வந்து ஷவக்கடி கொடுக்குறது தப்பு பண்ணினா ஷவக்கடி கொடுப்பான் எப்படி ஷவுக்கடி கொடுப்பான்னா முதல்ல போன உடனே அதுக்கெல்லாம் கணக்கு இருக்குது ரெண்டு சவுக்கடி மூணு சவுக்கடி ஆறுன்னா அவ்வளோதான் தீந்து அந்த சவுக்கடி கொடுக்கறதுக்கு முன்னால் என்ன பண்ணுவான்னா முதல்ல அவனை கூட்டின்னு போவான் இவன் தப்பு பண்ணியிருப்பான் என் நான் படித்தேன் அதாவது ரோட்டில் ரொம்ப சத்தமாக பேசினான்னா அதுக்கு ரெண்டு சவுக்கடி ரோட்டில் நின்றுட்டு எல்லாருக்கு முன்னாடி சத்தமாக பேசினதுக்கு ரெண்டு சவுக்கடி அது யாராக இருந்தாலும் சரி அதில் மதம் தமிழன் இந்த இவன் தமிழனுக்கு அடிக்கடிச்சிதுன்னு தமிழை நான் பேசினேன் ரோட்டில் நின்று சத்தம் போட்டால் தமிழனாக இருந்தான்ன கன்னடக்காரனாக இருந்தா என்ன ஹிந்தி பேசுகிறவனாக அது எந்த ஹிந்துவாக இருந்தா என்ன கிறிஸ்துவனாக இருந்தாண்ணே ரோடில் சத்தம் போட்டே இல்லையா அவ்வளோதான் நான் நிஜமாக நடந்தேன் ரேடியோவில் கேட்குறேன் நேற்று மாலை இந்த இடத்திலே இரண்டு பேர் அதிகமாக போக்குவரவுக்கு இடைவெஞ்சலாக நின்று கொண்டு அங்கே நின்று சத்தம் போட்டு கொண்டிருந்தார்கள் அவர்களை போலீஸார்கள் பிடித்து நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தினார் நீதிபதி அவர்கள் அவர்கள் இருவருக்கும் தலா இருபத்தஞ்சி ஏதோ நூறு வெள்ளி அபராதமும் இரண்டு சவுக்கடியும் கொடுக்குமாறு உத்தரவு பிறப்பித்தார் ரோட்டில் சத்தமாக பேசினது சரி இருக்கட்டும் இதை கொஞ்சம் முடிச்சுடுவோம் அதாவது இவன் என்ன பண்ணுவோம் முதல்ல போனோம்னா அடி தாங்குவோன்னு டாக்டர் டெஸ்ட் பண்ணுவோம் டாக்டர் டெஸ்ட் பண்ணுவோம் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா ஒரு அடி கொடுக்க சொல்லுவோம் ஒரு அடி கொடுத்ததுக்கப்புறம் திரும்பவும் டெஸ்ட் பண்ணுவான் அப்போ டாக்டர் சொல்லுவார் இல்லை இவன் அந்த இன்னொரு தாங்க மாட்டான்னு சரி அப்புறம் எனக்கு சாப்பாடு கொடுங்க அவனுக்கு சாப்பாடு கொடுத்து அவனுக்கு கொஞ்சம் வசதி பண்ணி தூங்க சொல்லிடுவான் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் இன்னொரு அடி இருக்கே பாக்கி பழைய படின்னு டெஸ்ட் பண்ணுவான் டெஸ்ட் பண்ணி இன்னொரு அடி அது மாதிரி பகவான் நம்மளை என்ன பண்ணுறார் இப்போ கொரோனாலாம் இருக்குது அதெல்லாம் மறந்து இப்போ ராத்திரி தூங்க வச்சுருவார் காலம்பரை எழுந்த உடனே மறுபடியும் ரெண்டு பேர் பலி போடியில் ரெட் அலர்ட் அடுப்பிடுவார் அப்புறம் அடுத்த நாள் என்ன பண்ணுவாரோ தெரியாது தினம் தூங்க வைக்கிறது காலம்புரை எழுப்புறது ஓங்கி அடிக்கிறது அடிக்கிறேன்னு நான் சுக துக்கத்தை கொடுக்குதுன்னு இருக்கார் இது மாதிரி ஆத்மசம்போத விதுரான்னு மாயையா குருவன் பிராணி நகா சுவாபயன்னு அர்த்தம் ஆத்ம சம்போத விதுரான்னு மாயையா குருவன்னு சுவாபனஹா இங்கே ஞான் வச்சுக்கோங்க ரெண்டு அர்த்தம் இருக்கு அதாவது நான் இருக்கேங்கிற அறிவோடு இருக்கிறவனே அறிவு இல்லாமல் பண்ணிவிடுறார் தூக்கத்தில் அதே சமயம் முழிச்சவனே வந்து விடுறது ஆகா பிராணி நகா சுவாபயன்னு அது ஈஸ் ஈக்குவல் ஆத்மசம்போத விதுரான்னு மாயையா குருவன் சுவாபனா பிராணியோங்கே சுலானே யானி ஜீவோங்கா மாயாசே ஆத்மஜான से, ஜாகிருதிசே ரஹித கர்ணே அதுதானே போட்டிருக்கு இப்போ இன்னொன்றும் சொல்லலாம் நம்ம எல்லாரையும் அஜானத்தில் தூங்க வைக்கிறார் யானிஷா சர்வபூத்தானாம் தஸ்யாம் ஜாகிருதி சம்யமே எவ்வளவு சொன்னாலும் புரியறதுதான் என்ன எத்தனை தர்மத்தை எடுத்து எவ்வளோ சொன்னாலும் புரியறது அதாவது பகவான் தான் இந்த பஞ்ச பஞ்சகா பஞ்சகிருத்தியம் பண்ணுறார் இல்லையா படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் இந்த மறைத்தல்னால் திரோதானம் உண்மை தெரியாமல் அவ அப்புறம் உண்மை தெரிய அனுகிரம் பண்ணுறாரு உண்மை தெரிய ஆரம்பிச்சுடுச்சு ஆகா இந்த திரோதானம் அனுகிரகம்னு ரெண்டு அஞ்சு பஞ்சகிருத்திய பராயணாக அதனால் சிருஷ்டி பண்ணுறார் ஸ்திதி பண்ணுறார் லயம் பண்ணுறார் திரோதானம் பண்ணுறார் அனுகிரகம் பண்ணுறார் நம்ம பெருமைனை சிருஷ்டி ஸ்தித்தி லயத்தை மாத்திரம் பேசிகிட்டே இருக்கோம் இந்த திரோதான அனுகிரகங்கிறது இந்த சாஸ்திரங்களில் தான் ஆகம சாஸ்திரங்களில் தான் இருக்குது உபநிஷத்துல எல்லாம் கூட திரோதானம் அனுகிரகங்கிறது கிடையாது புராணங்கள் இதில் தான் இருக்குது ஆஹா பகவான் நம்மளை உண்மையை தெரியாமல் மறைக்கிறார் அப்புறம் உண்மையை தெரிய வைக்கிறார் அதனால் இப்போ என்ன பண்ணுறாருன்னு இந்த ஸ்லோகத்தில் எதுனா சுவாபனஹா எல்லாத்தையும் தூங்க வைக்கிறார் அப்புறம் எழுப்பி விடுறார் எதுக்கு தூங்க வைப்பானே எதுக்கு எழுப்பி விடுவான் ஏன் இப்படி கஷ்டப்படுத்துவானுன்னா அதுதான் மாயா அதுதான் மாயையா குறுவன்னு அப்படி சொல்லிட்டு இனி அடுத்த இதை நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு என்ன திதி த்ரயோதிஷியா நாளைக்கு வச்சு விஷ்ணு ஜிஷ்ணு மகாவிஷ்ணு பிரு மகேஸ்வரம் அனைம் நமாருஷோத்தம நமோஸ்வன்மூத்தே சகசாட்சிபாஹவே சே புருஷா சாஸ்வோட்டிணே நோவிந்த சமமாராஜ்கீன माता तृभ्याभ्यो नमो नम समहिहरदेवताभ्यो नमो समस्त हरिहर देवता भ्यो नमो नम பிரபஞ்சம் பஞ்சபூதங்களாக பஞ்சபூதங்களின் மாறுபாடுகளாக விளங்கி கொண்டிருக்கின்றது பிரபஞ்சம் என்பதே பஞ்சபூதங்களின் பல்வேறு மாறுபாடுகள் ஐந்து பூதங்களின் விகாரங்களே பிரபஞ்சம் ஆகாஷம் வாயு அக்னி ஜலம் வானாகி, மண்ணாகி வழியாகி ஒளியாகி எல்லா பொருள்களிலும் பஞ்சபூதங்களின் மாறுபாடு அல்லது விகாரமே இருக்கிறது அணுமயமானது பிரபஞ்சம் என்றாலும் பஞ்சபூதங்கள் நம்மால் உணர்ந்து கொள்ளப்படுகின்றன ஆகாசத்திற்கு ரூபம் இல்லை காற்றிற்கும் வடிவம் இல்லை அக்னி வடிவமற்றதாகவும் வடிவமுடையதாகவும் விளங்குகிறது விளக்கில் உள்ள சுடரை அணைத்துவிட்டால் அது வடிவமற்ற நிலைக்கு போய் விடுகிறது அக்னிபாரூம் அமூர் அருப்பம் வாயு அமூர்த்தம் அருனூப்பூ மூத்தமூர்த்தம் वेद अग्निये सूर्य अरविन वह उपदेश புரத்தில் புறத்திலுள்ள வெளிச்சமும் கண்களிலுள்ள ஒளியும் சேர்ந்து பொருள்கள் நம்மால் அனுபவிக்கப்படுகின்றன சூரியனுடைய அருளால் கண்கள் ஒளியோடு விளங்கி வெளிச்சத்தில் எல்லா பொருள்களையும் அறிகிறோம் அறிவு என்பது இருளையும் ஒளியையும் அறிவது அறியாமையையும் அறிவையும் அறிகின்ற பேரறிவு புறத்திலே ஒளியையும் இருளையும் அறிகிறது நமது நாட்டின் பிரதம எல்லோரையும் விளக்கேற்றும்படி அன்புடன் வேண்டிக் கொண்டிருக்கிறார் புறவிளக்கேற்றுவதோடு அகவிளக்கையும் ஏற்றுவோம் புறத்திலே எண்ணெயை தாங்குவதற்காக அகல் அதில் எண்ணெய் திரி திரியானது நன்கு திரிக்கப்பட்டிருக்க வேண்டும் அதில் நெருப்புச் சுடர் எரிய வேண்டும் மின்சார விளக்குகளை தவிர்த்து அக்னி ஜ்வாலையோடு கூடிய புற விளக்குகளை ஏற்றி நம் அனைவருடைய ஒற்றுமை உணர்வை நாட்டின் தலைவருடைய வேண்டுகோளின்படி நிறைவேற்றுவோம் சாஸ்திரங்கள் ஞானதீபம் உள்ளத்திலே ஏற்ற வேண்டும் என்று உபதேசிக்கின்றன பகவான் गीता ீாஸ் தாக்கமாக நாஸ்வத்த ஆத்மபாவஸ்த் பாஸ்வதா ஜானதீபேன அஜானஜம் தமஹ நாசையாமி பகவானுடைய வாக்கியம் என்னிடத்தில் பேரன்பு பூண்டுள்ள பக்தர்களின் உள்ளத்திலே ஞானதீபத்தை ஏற்றி அஜ்ஞானமாகிய இருளை அழிக்கிறேன் என்று உபதேசம் செய்திருக்கிறார் பண்பட்ட உள்ளமே அகலாகும் எண்ணை விடும் அகல் தூய்மையான உள்ளமாகும் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற நேர்மறை எண்ணங்களே எண்ணையாகும் அனைவரும் உடல் நலத்துடனும் மன நலத்துடனும் அறிவு நலத்துடனும் வாழ வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணங்களே எண்ணெய்க்கு நிகரா இந்த கற்பனையை நன்றாக செய்வோம் ஒருமுகப்பட்ட மனமே திரியாகும் உலக நன்மை ஒன்றே நமது குறிக்கோள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணமே ஒருமுகப்பட்ட திரியாக இருக்கட்டும் ஒற்றுமை உணர்வு என்னும் அறிவு சுடர் நன்கு பிரகாஷிக்கட் புறவிளக்கு புறவிளக்கை ஏற்றி நாட்டின் தலைவரின் வேண்டுகோளை மதிக்கின்றன எல்லோருடைய உள்ளத்திலும் அகவிளக்கு அறிவு விளக்கு நன்கு பிரகாசிக்க பிரார்த்திப்போமாக சுடர்களை கற்பனை செய்து பிரார்த்திப்போமா உலகத்தை விட்டு இத்தொற்று நோய் நீங்கட்டும் ஆரோக்கியத்தையே தியானம் செய்வோம் நோயை பற்றிய எண்ணங்கள் நம் உள்ளத்திலிருந்து அடியோடு நீங்கட்டும் नीरोगाह, ேஜனோ நருப்பாந்தனைவரும் नोयत्र, துன்பமற்று அமைதியாக ஆனந்தமாக வாழ் விளக்குச் சுடர் அசையாமல் இருக்கட்டும் மனம் ஒருமுகப்படட்டும் விளக்குச் சுடர் அசைவது அலைபாயும் மனதை குறிக்கும் எதா தீபோ நபாஸே சோபிநோய்சித்துஞஞ்சோ யோகமாத்மன காற்றில்லாத இடத்தில் வைக்கப்பட்ட தீபம் எப்படி அசையாமல் சுடர் சுடர்விட்டு இருக்கிறதோ அப்படி நாமும் வேற்றுமை என்கின்ற காற்றில்லாத ஒற்றுமை அறிவு இடைவிடாது உள்ளத்தில் ஒளிரச் செய்வோமாக ோதி நமோ நம தூய அம்பலீலா நமோ நம தேவக்குஞ்சரி நமோ நம அருத்த அருள் தர ஒளிர்வளர் விளக்கை ஒளிவளர் விளக்கை உலப்பிலா ஒன்றை உணர்வுசூழ்கடந்ததோர் உணர்வை போற்றுவோமாக நிறூரியாதிந்திரம் நேமாவியம்தமேவாந்தம்தி நாசய்தே சூரிய பாவமஸ்வாய परमात्मने நம ஜோதிர்ஜோவோஸ் ஜோதிர்ஜோதி ஜோதிர்ஜோதி சுகிநோக்கமோ लोका समस्ता सुखिनो भवन्तु ओम शांतिशातिशा हरी ओदिगुनाथ स्वामी की जय